வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இந்நாளில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடன் மிங் படை சீனாவின் தெற்கு பூஜ்யன் கடலில் போரில் ஈடுபட்டு பெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு சில்லி கடற்படை பேரழிவு நிகழ்ந்தது பிரிட்டனின் ராயல் நேவி கப்பல்கள் சில்லி தீவுகளில் மூழ்கியதில் ஆயிரக்கணக்கான கடற்படையினர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆண்ட்ரே ஜக்ஸ் என்பவர் ஃபாரிஸ் நகரில் முதல் பாராசூட்டிலிருந்து மூவாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்தார் எூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெரும் எதிர்பார்ப்பு நாள் நிகழ்ந்தது வில்லியம் மில்லரின் படிப்பினைகளை பின்பற்றிய மில்லர் கிறிஸ்துவர்கள் இயேசுவின் இரண்டாவது வருகையையும் உலக முடிவையும் எதிர்பார்த்திருந்தனர் அடுத்த நாள் பெரும் ஏமாற்ற நாளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அர்ஜென்டினாவுக்கான முதலாவது தந்தி தொடர்பு இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிளான்டையர் சுரங்க விபத்து காரணமாக இருநூற்றி ஏழு தொழிலாளர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா தனது முதலாவது தொழில் ரீதியான மின் விளக்கை பரிசோதித்தார் இது பதிமூன்றரை மணி நேரம் எரிந்த பிறகு கருகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிக்கோலோ டெஸ்லா அவர்கள் ஒருமுனை மின்சாரம் உட்பட புதிய கண்டுபிடிப்புகளை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது ஜெர்மனி மீது பிரிட்டன் ராயல் விமானப்படையினர் தாக்குதலை மேற்கொண்டனர் நெருப்பு புயல் என பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலானது ஜெர்மனியின் காசல் நகரின் மீது நிகழ்த்தப்பட்டது இதில் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஒன்றரை லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு காஷ்மீர் பிரச்சினை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கியூபாவில் சோவியத் அணு ஆயுதங்கள் இருப்பதை தமது விமானப்படையினர் கண்டரிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜான் எப் கென்னடி அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இரண்டாவது காஷ்மீர் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியாவின் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எல்லாலன் நடவடிக்கை என பெயரிடப்பட்ட விடுதலை புலிகளின் நடவடிக்கை நிகழ்த்தப்பட்டது இலங்கையின் அனுராதபுரம் இலங்கை வான்படை தளம் மீது விடுதலை புலிகளின் கரும்புலிகள் நடத்திய தாக்குதலில் கரும்புலிகள் இருபத்தி பேரும் இலங்கை படையினர் பதினான்கு பேரும் கொல்லப்பட்டனர் பல விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா லூனா பனிரெண்டு விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாசாவின் அப்பல்லோ ஏழு விண்கலம் பூமியை நூற்றி அறுபத்தி மூன்று தடவைகள் சுற்றிய பின்னர் அட்லாண்டிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஆளில்லா விண்கலம் வெனிரா நான் வெநிரா ஒன்பது தரையிறங்கியது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு பி எஸ் எல்வி இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா சந்திரனை நோக்கி சந்திராயன் ஒன்று என்ற முதலாவது ஆளில்லா விண்கலத்தை ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சே ராசநாயகம் ஈழத்திய வரலாற்றாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் ரீடு அமெரிக்க ஊடகவியலாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு அஷ்பக்குல்லா கான் இந்திய விடுதலை போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டபிள்யூ தக்கநாயக்க இலங்கை பிரதமர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் டி சவுலா இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெச் வெங்கட்ராமன் தமிழக தமிழறிஞர் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அ துரையரசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க இந்திரபாலா இலங்கை வரலாற்றாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீபக் சோப்ரா இந்திய அமெரிக்க மருத்துவர் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிரோன் வின் தமிழ் ஆங்கில விரிவான அகராதியை தொகுத்த அமெரிக்க மத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அ மாதவயா தமிழக புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கவாஜா நஜீமுதீன் பாகிஸ்தானின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அர்னால்டு ஜோசப் டாயின்பி பிரிட்டிஷ் நூலாசிரியர் வரலாற்று ஆசிரியர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சோ கருப்பசாமி தமிழக அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் உலக திக்குவாய் விழிப்புணர்வு தினம் மற்றும் சர்வதேச பள்ளி நூலக தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே